நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினியின் கதை சொல்லும் நிதி பகுதிக்காக திட்டக்குடியில இருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதை கொள்ள போலாம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம் வா வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டத்து தாங்கிறது இப்படின்னு மனிதர்கள் ஆகிய நம்ம தானேங்க கஷ்டத்தை பத்தி புலம்புவோம் ஆனா இங்க ஒரு வித்தியாசமான ஆழ்வத்தவங்க புலம்புறாங்க தங்களுடைய கஷ்டத்தை பத்தி இங்க நம்மள்ட கூறதுக்காக வந்திருக்காங்க வாங்க யாருன்னு பாக்கலாமா அவங்க தாங்க டெய்லியும் அவங்க வீட்டுல ஒரு பசு இருக்குதான் அந்த பசுக்குள்ளாரான் இந்த பசுவோட வயிற்றுக்குள்ளார இந்த பால் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சாங்களாங்க இந்த அங்கம்மா என்ன பண்ணாலா அத பால வந்து வீசி ஒரு பாத்திரத்துல எடுத்து பசுட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களாங்க பாலுக்கு ஒரே வருத்தம் நம்ம பசுட வயித்துல இருக்கும் போது ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருந்தோம் இப்படி நம்மள வந்து பிரிச்சு பாத்திரத்துல வச்சுட்டாளே அப்படின்னு சொல்லி அங்கம்மா மேல பெருக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்திலே வச்சிருப்பான்னு பார்த்தா திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அடுப்புல வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டாலங்களாங்க இந்த பாலுக்கு சூட ரொம்ப தாங்க முடியல ரொம்ப தாங்க முடியாம பொங்கிருச்சு அத பொங்கனதை பார்த்ததும் அங்கம்மா வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க சரிப்பா இதோடயே நம்மள விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்து இருந்து பால் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நல்லா ஆரி போனதுக்கு அப்புறம் இல்லைங்களா இந்த பாலோட சேக்கரா அங்கம்மா சேத்த உடனே என்னடா இது புது தண்டனையா இருக்கு இது அடுத்த விதமான கஷ்டமா என்னடா இப்படி ஆகுது நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த பாலு பொலம்புதுங்களாம் சரி என்ன இப்படிதான் கலந்துட்டாங்களே இப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பார்த்தா என்ன எனக்கு பேர் வந்து தயிர்னு வச்சிட்டாங்க ஏன்னா ஒரே ரொம்ப கெட்டியமா ஆக எனக்கு பேரு தயிர்னு சொல்லிட்டாங்க சரி இதோட விடுவாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த அங்கமா என்னை விடவே இல்லைங்க அவ என்ன பண்ணா ஒரு பெரிய மொத்த எடுத்து வச்சு என்னை போட்டு கட கடன் கடைஞ்சி என்ன ஒரு வழிய ஆக்கிட்டாங்க எப்படியோ ஒரு வழியா ஆக்கி என்ன மோராவும் வெண்ணியாவும் பிரிச்சு எடுத்துட்டாங்க சரி இதோட என்னோட கஷ்டம் முடிஞ்சிரும்னு நானும் நினைச்சி சந்தோஷமா இருந்து இதை கொஞ்சோண்டு சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கலான்னு பார்த்தா எனக்கு வெண்ணன்னு பேர வச்சு அதாங்க பட்டர்ன்னு சொல்லுவாங்களே இனிமேலாவது என் வாழ்க்கை பெட்டரா இடாதா அப்படின்னு நான் எங்கிட்டு இருக்கும்போது என்னை கொண்டி போயி அடுப்புல திரும்பவும் வச்சு வணல்ல போட்டு என்னை உருக்கி நெய்யா அந்த அங்கம்மா சரி இந்த மாதிரி ஆக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப தாங்கிக்கவே முடியல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 அதை மட்டும் சுவைத்து மகிழுங்கள் நன்றி வணக்கம்